நபி சலாஹு அலிசல்ல தோல்வித்தார்கள் நபி சலாஹு அலிசல்லம் அவர்கள் எழுந்து இந்த இரவை பற்றி உங்களுக்கு தெரியுமா இன்றிலிருந்து நூறாம் ஆண்டின் துவக்கத்தில் இன்று பூமியில் இருக்கும் எவரும் எஞ்சி இருக்க மாட்டார்கள் என்று குறிப்பிட்டார்கள் நூறு ஆண்டுகளுக்கு பின் நடப்பது பற்றி அதாவது உலகம் அழிந்து விடுமோ என்று தவறான முறையில் மக்கள் விளங்கிக் கொண்டனர் நபிசல்லாஹு அலிஹிவசல்ல அவர்கள் கூறியது இன்று பூமியில் இருப்பவர்களில் எவரும் நூறு ஆண்டுகளுக்கு பின் இருக்க மாட்டார்கள் என்பதைத்தான் இதன் மூலம் அந்திருந்த சமுதாயம் நூறு ஆண்டுகளுக்குள் முடிந்து போவர் என்பதை நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கருதினார்கள்